اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم قل وجه اذن رسول الله صلى الله عليه وسلم اوردلني அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அம்மாவுடைய துரட்சியை எதிர்பார்த்து அதை பின்பற்றி முக்கியமாக மரணித்துவிட்டவர்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அம்மாவுடைய தாண்டி உண்டாவதைக்கு அம்மா அடுத்தராணிலே ஒரு வசனத்தைச் அமானதர்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்டவை உரிமையாக இருக்கின்றதோ யாருடைய சொத்தாக இருக்கின்றதோ அவர்களிடம் மகனை அப்படியே ஒப்படைத்து விடுங்கள் மேலும் மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் நீளமாக தீர்ப்பு வழங்குங்கள் என்று அவ்வா உங்களுக்கு ஏறி இருக்கின்றார் இந்த அவ்வாவுடைய ஏவல் மிகச் சிறந்த ஒன்றாகும் அவ்வான் யாவற்றையும் செறிமறுக்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் கவனமாக பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அமானதங்களிலேயே பெரிய அமானிடம் அவ்வாவுடைய இந்த தீ அதனை நாங்களும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் அதனை எந்தவித போடுகளும் குறைவும் இல்லாமல் எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவ்வாவுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி இறுதி வரைக்கும் அதில் நிலைத்திருந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இது ஆ பெரிய அமானதம் அமானதத்தை பற்றி இந்த இடத்தில் அப்பா சொல்லவில்லை இன்றைய எமது உபதேசமும் அலை பற்றியதல்ல பொதுவாக உடலிலுள்ள என்னை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொருட்கள் அல்லது இப்படியான இரகசிய விடயங்கள் இதை ஒருபோதும் நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது அவர்களுடைய அந்த அமானதங்களை ஒருபோதும் நாம் வீணாக்கிவிடக்கூடாது அதே போன்ற மற்றொரு முக்கியமான அம்சம்தான் தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பு ஒரு சாதாரண ஒரு விடயமாக இருந்தால் இருவருக்கு மத்தியில் சொல்லுங்கள் என்று கேட்டால் ஒரு சில மனிதர்கள் மீது இருக்கின்ற எங்களுடைய அன்பு அவர்களுக்கு சமூகத்தில் உள்ள படிப்பு அவர்களில் உள்ள பணம் அவர்கள் எங்களுக்கு உறவினர்கள் என்ற விடயம் இப்படி எந்த ஒரு விடயமும் பிளையான முடிவின்பால் எங்களை தாழ்க்க கூடாது நீளமாகவே நாங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் முக்கியமான இரண்டு அடிப்படை இவற்றை பேணி நடக்கும்படி அவ்வா உபதேசிக்கின்றான் அவ்வாவுடைய இந்த உபதேசம் மிகச் சிறந்தது நலவை கொண்டு வரக்கூடியது அதே நேரம் இங்கே நாம் சரியாக நடக்கின்றோமா என்று அவ்வா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பெருமறுத்துக் கொண்டிருக்கின்றான் இன்றைய உபநேஷம் என்னவென்றால் மனிதனுக்கு கடன் ஏற்படும் கடனை விட்டும் நதி அடைய தராத்துவத்தலாம் அவர்கள் மிகவுமே அதிகமாக தொழுகை கண்டு செய்து உவாற்றிகள் காரணம் கேட்கப்பட்ட காரணம் சொன்னார்கள் கடன் எதிர்த்தால் சில விடயங்களை குறிக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும் இத்தனையான் திகழ்ச்சி தருகின்றேன் என்று வாக்குறுதி கொடுப்பான் மாறு செய்ய வேண்டிய நிலைமை வரும் எனவேதான் அதிகமாக கடனை மற்றும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நன்றி அறிவிப்பு பிரதாத்து அஸ்லாமாக சொன்னார் இவ்வளவுதான் மருமையை பற்றி பேசினாலும் ஏதோ மருமையின் மருமையை கண்முன்னால் நிறுத்தி வைத்துக் கொண்டு வாடுகின்றவர்கள் போன்று பேசுவார்கள் ஆனால் இந்த உலக சொத்துக்களின் பால் உலகில் உள்ள மதிப்புகளின் பால் உலகத்திலே பதவியை அடைந்து வேண்டும் என்ற ஆற்றல் மனிதனுக்கு ஏற்படுவது இயல்பா பாதுகாக்க வேண்டும் நடி அடங்கி ஒருமுறை அப்போது அவர்களோடு செல்லுகின்றார்கள் உமது மழை தென்படுகின்றது நதி அறையில் பிரதாக்கு வைக்கலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த மலையை காட்டி இந்த மழை தங்கமாக எனக்கு மாற்றித் தரப்பட்டால் அந்த தங்க மழை மூன்று நாளைக்கு மேலதிகமாக என்னிடம் அது இருக்கக்கூடாது முடிந்துவிட யாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கின்றதோ அவர்களுடைய தொகையை தவிர என்று நதி அணைகி சதாபு இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நதியுடைய சூழ்நாள் என்று ஆயுதத்தை கேட்டிருந்தார்கள் வெளிப்படையிலே மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய விடயங்கள் தான் அங்கே நடக்கின்றது நதியுடைய முக்கியமான அவசியமான சூழ்நாக்களில் உள்ளத்திலே பதிய வேண்டிய சுட்களில் ஒன்று நதி அழகி கலாக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாற்றி தரப்பட்டால் மூன்று நாட்களுக்கு மேலதிகமாக என்னிடம் அது இருக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார் மூன்று நாடகினர் அதை பகிர்ந்து முடித்துவிட வேண்டும் ஆம் அதிலிருந்து மிச்சம் இருக்கும் என்று யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த தொகை மட்டும்தான் மீதல் இருக்க வேண்டும் என்று நல்லார் ஏனென்றால் கடன் என்பது ஒரு அமான நம்பி இத்தனையான் தீரில் நாம் திருப்பி கொடுப்போம் என்ற நம்பிக்கையிலே அதை மக்கள் எங்களிடம் தருகின்றார் எனவே அமானத்தில் நாம் மோசடி செய்யக்கூடாது அமானத்தில் ஒரு வகை கடன் என்பதாகும் எங்களை நம்பி தரக்கூடிய அந்த தொகையை நாம் முறையாக செலுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அமானியை நாம் மோசடி செய்கின்றோம் என்பது அறிந்தது பொருளாம் பொருள்களிலே நதி அடைந்து செலாத்துவதையை மூன்று நாட்களுக்குள் நாட்களுக்குள் நாலு பக்கம் செலவழித்து விடுகின்றார்கள் என்றால் இது முக்கியமான ஒரு துண்ணா யார் எப்படி போனாலும் இதனை நாம் பின்பற்றுவதற்கு மனதிலே தீர்மானம் எடுத்து நடைமுறையிலே நெருக்க பின்பற்றுவதற்கு மோசிக்க வேண்டும் அவ்வளோ நடவைத்தான் இந்த எண்ணத்தை கொடுப்பார் நதி அவர்கள் இஸ்லாமிய விதியை சொல்கிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகிலே மிக குறைவான சொத்துக்களை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் மருமையிலே அதிகமானவர்களாக இருப்பார்கள் அதிக சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு தம்மிடம் சேர்த்து வைத்திருக்க சொத்துள்ளவர்களின் குறைவானவர்களாக உணர்த்திவிட்டு சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே அதிக சொத்துக்கள் கிடைத்து அதனை நாலு பக்கத்திலும் பலர்ந்து கொடுக்கின்றாரோ நதியவர்கள் செலவு செய்து அந்த துண்ணாவை பின்பற்றி யாருக்கெல்லாம் வசதியை கொடுத்து அவர்கள் அவர்கள் தேவையானவர்களுக்கு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு உறவினர்களுக்கு தான் செலவழிக்க கடமைப்பட்ட குடும்பத்தினருக்கு சத்தியத்திற்காக இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக யார் தரவு செய்கின்றார்களோ அவர்களே நபி அதை பார்த்துக்கலாம் சொன்னார் எனவே இந்த உலக தொற்றுக்கள் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது அதன் மீது பற்று எங்களுக்கு இருக்கக்கூடாது வரம்பு கடந்து இன்னும் முறவுடைய சொத்தை அபகரிக்கின்ற அளவிற்கு கடனை எடுத்துவிட்டு அதை ஒரு அமானம் என்பதை புரிந்து கொள்ளாது கடனை கொடுக்கின்ற நோக்கமே இல்லாத அளவிக்கு கெட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது சதாசி அவர்கள் சூடுகொண்டார்கள் கலை முத்துநிலை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் பதியப்பட்டது கடனை எடுத்த ஒரு மனிதன் அமானந்தமாக தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய வசதி இருந்தும் அவள் செலுத்தவில்லை என்றால் இது அநியாயமாகும் என்று சொன்னார் ஒவ்வொரு அநியாயமும் நாடை மறுமை நாடையிலே இன்னும் இருண்பதாக இன்னை சூழ்ந்து ஒளி அவசியம் ஈமானும் நல்ல அவர்களும் தான் ஒளியாக அங்கு வரும் பாவங்கள் என்பது இருள்வதாக சூழ்ந்து கடனை எடுக்கின்றோம் செலுத்துவதற்கு என்றிடம் கடன் அந்த வட இருக்கின்றது ஆனால் செலுத்துவதில்லை என்றால் இது ஒரு அநீதம் பாவமாம் ஒரு மனிதன் தனக்கு தேவைகள் வந்து கடன் வருகின்ற நிலை நடி அடங்கி கதா கொடுக்கலாம் அவர்களுக்கு கூட ஏற்பட்டது கடனை எடுப்பதற்கு முன்னரேயே நாம் அருமை அழமான முறையில் பொறுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு முற்றுமொழி உலகத்தில் இருக்கவில்லை இந்த ல்லாமல்டனை எடுக்கும்ணம் சொல்லி திருப்பொடுப்போக்கத்தில் எடுத்தால் என்ன நடக்கும் தமிழ் முகாமிலே இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதர்களுடைய சொத்தை இவர் எடுக்கின்றார் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுத்தால் அவர் சார்பாக அவருளான் அதனை அதனை செலுத்துவான் என்று நதி அலை சார் சாசார் மக்களுடைய சொத்தை எடுக்கின்றார் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது அவர் சார்பாக அவருளான் அதனை செலுத்துவான் என்று நதி அலை சாப்பிசா மறு சொல்லுகிறார் அதே போன்று அந்த மக்களுடைய சொத்தை ஒருவர் எடுக்கின்றார் இஸ்லாபா அதனை கொடுக்கின்ற நோக்கம் கிடையாது திருப்பி செலுத்துகின்ற நோக்கம் கிடையாது அஸ்லாம அதனை வீணடிக்கின்ற நோக்கத்தில் அவர் எடுத்தால் அது இவரிடமும் அது நிகழ்த்தி நிற்காது இவரிடமிருந்து அதனை நாசமாக்கி விடுவான் என்று நடி அல் இஸ்லாக்கு சொல்கிறார் கடனை எழுப்ப ஒரு மனிதன் கட்டாயம் அது ஒரு அமானிதம் திருப்பி செலுத்திவிட வேண்டும் எடுக்கின்ற நேரமே அவனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும் இந்த நோக்கத்திலே ஒரு மனிதன் ஒரு கடனை எடுத்து இறுதி வரைக்கும் அவனால் நிறைவேற்ற முடியாமல் போனான் நிறைவேற்ற முடியாத நிலையில் அவன் மரணித்து விட்டாள் அவன் சார்பாக வேறு எவரும் நிறைவேற்றாத ஒரு நிலை வந்தால் கூட நாளை மறுமை நாளையில் இவன் உண்மையானவனாக நேர்மையானவனாக அமானியத்தை செலுத்த வேண்டும் என்பதிலே உறுதியானவனாக இருந்திருந்தால் இவன் சார்பாக அந்த கடனை அவ்வாறு அடைத்து விடுவான் அதே நேரத்தில் எடுக்கின்ற கடனை அவனுக்கு அநீகம் இழைக்க வேண்டும் அமான் அமானத்திலே வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுத்திருந்தால் அவனுடைய செல்வம் அவன் இருக்கின்ற அந்த கடன் அவனுடைய பிரச்சனை கூடிய நிலைமையை மாற்றவும் மாட்டாது அது அவனுக்கே பிரயோஜனம் இல்லாத விதத்தில் அவன் நினைத்த இடங்களிலே செலவுகளை ஏற்படுத்தி அவனுடைய அந்த சொத்துக்களையே அவ்வாறு நாசமாக்கி விடுவார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சரி இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு மனிதன் கடன் இருக்கின்ற நிலையில் அவன் மரணித்து வருகின்றான் இவன் பற்றிய ஒரு ஹதீஸும் பல இடங்களிலே பதிவாகி இருக்கின்றது தனி முற்றுமிலே வரக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வரக்கூடிய வரக்கூடிய நாம் உதாரணமாக கொள்ளலாம் நடி அடையின் சதாசுக்கலாம் அவர்கள் கடன் என்பது எவ்வளவு முக்கியமானது இதன் விளக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லும் போது அவ்வளவுக்காக தனது உயிரை செய்தவன் இவனுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார் கடன் இருக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவன் சோனம் செல்வானா அல்லது நரணம் செல்வானா என்பது ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது இதனுடைய தெளிவு என்ன இந்த இரண்டாவது பத்தாங்கை செல்விபடுத்துகின்றேன் பத்தாம் என்பது வகை <تصفيق> بسم الله الرحمن الرحيم ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له من يضلل فلا هادي له من يهد فلا مضل له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهي محمد شبهه مشتقاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار معاصره <تصفيق> نبي عليه الصلاه والسلام اذكر نهاري الله وكا يوم قيام الدين இவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தருக என்று சொன்னார்கள் இப்போது கடன் என்பது மரணிக்கின்ற நிலையில் கடன் இருக்கின்றது அவன் சார்பாக யாரும் கடனை செலுத்தோம் இல்லை நரவாதியா சோனவாதியா என்பவர் கேள்வி எழுகின்றது சகிதாங்கிய ஒருவருக்கு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற இவருக்கு கடன் மன்னிக்கப்படாது என்றால் இந்த கேள்வி இருவர்களே நியாயம் இருக்கின்றோம் ஆனால் ஒரு அதிசை நாம் விளங்குவதற்கு அது சம்பந்தமான முழுமையான அதிசையும் நாம் பார்க்க வேண்டும் மிக இலகுவாக மிக தெளிவாக மிக சரியான விளக்கத்தை அதை மட்டுத்தரும் கடன் சம்பந்தமாக வரக்கூடிய மற்றொரு அஜித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அடையில் சதாத்துவதெல்லாம் அவர்களிடம் மரணித்தவர்கள் ஜனாச்சாரத்திற்கு அவர்களுக்கு கடன் இருக்கும் அதாவது கடன் இருக்கின்ற நிலையில் மரணித்து இருப்பார்கள் வரக்கூடிய ஜனாச்சாரத்தை பற்றி நபி அறையில் அவர்கள் கேட்பார்கள் இவர் ஏதாவது நீளம் வைத்து விட்டு சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்பார்கள் என்றால் அப்போது சதா கோஸ்லாம் அந்த ஜனாதார தொகுதியை தொகுப்பார்கள் அப்படி கடனை அடைப்பதற்குரிய சொத்தும் கிடையாது கடனாரியாக மர்ணித்திருக்கின்றார் என்றால் உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள் என்று நவியவர்கள் சொல்லிவிடுவார்கள் பிற்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்றால் நதி அடங்கி சதாத்துவதற்குதான் பொதுவான சட்டத்தை சொன்னார்கள் விசுவாசிகளுக்கு அவர்களுடையவர்களை விட அவர்களை விட நான் மிகவும் அறுதலை உடையவன் முஸ்லிம்களிலே யாராவது விசுவாசியா கடனை விட்ட நிலையிலே மரணித்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பு அதனை நான் செலுத்துவேன் அதே நேரத்தில் மரணித்தவர் சொத்துக்களை விட்டுச் சென்றிருந்தால் அது அவருடைய குடும்பத்தாரை சென்றடையும் என்று நபி அலை தாக்கு அஸ்லாம் அவர்கள் பிற்பட்ட காலங்களில் பைகுல் மாநில பணம் இருக்கின்ற நிலையிலே சொன்ன தீர்ப்புத்தான் நீ ஒருவர் மரணிக்கு கடன் இருக்குங்கள் என்றால் அந்த கடன் இருக்கின்ற ஜனாதாவை நீங்களே தொழிலிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே கடன் இருக்கின்ற ஒரு முஸ்லிமை நரவாதி என்றோ அவருக்கு யாரும் தொடரக்கூடாது என்றோ நிரந்தரமாக அவர் நரவில் இருப்பார் என்றோ ஒருபோதும் சொல்லவில்லை நடிகவர்கள் தொழில் வைக்கவில்லை நீங்கள் தொழிலிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதே நேரத்திலே சில விடயங்கள் இருக்கின்றன ஒரு மனிதனை அவன் முஸ்லிம் என்று சொன்னாலும் அவன் கரிமாற்றினாலும் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தாலும் அவனை அழ்த்துவிடக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன உதாரணமாக ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நரையிலே நிரந்தரமாக இருப்பான் நிலையாக்கப்பட்டு என்றென்றும் அவர் நரங்கிலே இருப்பான் என்று நபி அழகி சதா கொத்தலாம் அவர்கள் சொன்னார் தங்களுடைய காலத்தில் தங்களோடு இருந்து தினாரிலே அனைவரையும் முன்னிக்கொண்டு போராடிய ஒரு மனிதனை நரணவாடி என்று சொன்னார்கள் இறுதியிலே அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார் உடனே நடியும் தாமபாக்களும் அந்த தகாதாக்கள் நதியிடம் வந்து மீண்டும் ஒருமுறை நீங்கள் அம்மாவுடைய தூதர் தான் என்று சாட்சியம் சொல்லுகின்றார்கள் ஏன் என்று கேட்ட போது யாரை நரவாரி என்று சொன்னீர்களோ அவர் தற்கொலை கொண்டு விட்டார் என்று தெரிவித்தார் அந்த மனிதனுக்கு நபி அவர்கள் பெருகை நடாத்தவும் இல்லை நடாத்தி கொள்ளுங்கள் இல்லை புரிந்து கொள்ள வேண்டிய விடவம் என்னவென்றால் கடன் என்பது அதனை கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு ஒரு மனிதன் கடனை பெற்று அவனுக்கு உலகிலே அதனை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் உண்மையாக அதற்கு முயற்சி செய்து அதனை செலுத்தக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் சார்பாக செலுத்தக்கூடிய எவரும் முன்வரவில்லை என்றால் அவர்தான் எந்த அளவு என்றால் அவுடைய ரம்மத் எந்த அளவு விசாதமானது உண்மையானவர்களை அப்பா ஒருபோதும் கைவிடுவதில்லை பொப்பாவிலே நினைவுபடுத்தினோம் அமானிலத்தில் ஒன்றான கடனாக நாம் எடுக்கின்றோம் இதனை குறிப்பிட்ட தேதியிலே செலுத்திவிட வேண்டும் என்று உண்மையான மனதிலே வைத்து செயல்படுகின்றோம் மரணிக்கும் வரைக்கும் கொடுக்க கிடைக்கவில்லை மறுத்தவன் பிறகும் என் சார்பாக யாரும் கொடுக்கவில்லை பொதுவாக அவ்வா சொல்லுகின்ற அவர் சார்பாக அந்த கடனை அவ்வா அடைப்பான் சொல்லுகின்றான் எனவே கடன் இருக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை ஒரு சொல்லவில்லை அவனுக்கு தொழில்கிட்ட கூடாது என்று அபிவர்கள் சொல்லவில்லை அவனை நலனிக்கு அனுப்புவேன் என்று சொல்லவில்லை உண்மையானவர்களுக்கு அல்லா உதவி செய்வான் எனவே கடன் என்பது ஒரு மனிதனை நரத்துக்கு அனுப்பக்கூடிய தெரிந்து கொண்டு வசதி இருக்கின்ற நிலையிலே ஒருவன் அந்த கடனை அடைக்கவில்லை என்றால் இது அநீதம் அநீதம் என்பது பாவமானது மறுமையிலே எங்களுடைய ஒளியை போக்கக்கூடியது இது நிச்சயமாக ஒரு பாவம் என்பது இயற்கை ரீதியிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருக்கின்றது எனவே கடன் ஒருவன் வசன் இருக்கின்ற நிலையில் அவனை திருப்பி செலுத்தாவிட்டால் திருப்பு செலுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் இல்லாவிட்டால் அவனுக்கு அல்ல அந்த அந்த பணத்தையே அல்லா அழித்து வருவதோடு மருமகிலே அவன் நிச்சயமாக குற்றம் படிப்பான் அதே நேரத்தில் சக்தி இல்லாத காரணத்தினால் அவன் செலுத்தவில்லை செலுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது அவன் சார்பாக அவன் மறுத்தவரும் தொடரும் யாரும் செலுத்தவில்லை என்றால் உண்மையான நடந்ததன் காரணமாக அவன் சார்பாக அந்த கடனை அவ்வான் செலுத்துவான் என்பதே உண்மையாகும் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் கடனையும் தற்கொலை செய்கின்ற இரண்டு செயல்களையும் ஒன்றாக ஒப்பிட்டு நோக்குகின்றார்கள் ஒன்றோடொன்று சமம் என்று சில ஆயும்களை நினைக்கின்றார்கள் இது மிகப்பெரிய தவறானது ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் என்று நதி அழைத்தால் தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நதியும் நதியோடு இருந்த முஸ்லிம்களும் நம்பி இருந்தால் அதே நேரத்தில் கடனை பொறுத்தவரையிலே நதியவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற விதயங்களை இதுவரை நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் எனவே மர்மிக்க முஸ்லிமாக இருந்து செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் எடுத்திருந்து அவனை செலுத்த முடியாமல் விட்டான் அவன் சார்பாக வேறு என்றாலும் கூட மருமகீரே அவன் அவனது அவளை கொண்டு எவ்வளவோ பெரும் பொக்கிசத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அம்மா நாங்கள் உண்மையாக தூய்மையாக அமானத்திலே மோசடி செய்திருந்த எந்த நோக்கமும் இல்லாமல் அதில் செயல்பட்டிருந்தார் என் சார்பால் அவ்வாஹ் செலுத்துவதற்கு போதுமானவன் அப்படியான கடனுள்ள ஒரு நிலையிலே ஒருவன் மர்ணித்து விட்டால் முஸ்லிம்கள் அவருக்கான தொழுகை நடாத்தலாம் நபி அவர்கள் தொழுகை நடாத்தவில்லை அதே நேரத்தில் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நிரந்தர நரல வரையாக அந்த தற்கொலை செய்திருந்த விடயத்தையும் இங்கே கடனாளி என்ற விடயத்தையும் ஒன்றாக ஒருபோதும் ஒன்று சமமாக பார்க்கக்கூடாது ஏனென்றால் நதி அவர்கள் கடனாளிக்கு அவர்கள் தொழில் முஸ்லிம்கள் தொழில் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கினார்கள் அதே நேரத்தில் மனிதரை அந்த நேரம் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்யுங்கள் முஸ்லிமை தவிர மற்றவரும் சோனம் செல்ல மாட்டான் என்று பகிரங்கமாக அறிவிக்க செய்தார்கள் இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது எனவே கடன் இருக்கின்ற நிலையில் ஒரு ஷகீனுக்கு கூட அது மன்னிக்கப்படாது என்றால் அதன் தெளிவு என்ன விளக்கம் என்ன என்பதை இதுபோன்ற அறிவி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அவ்வா எங்களை தூய்மையான உண்மையான சொத்துங்களாக மன்னிக்கின்ற பாத்தியத்தை கண்டுள்ள வேண்டும் கடன் எடுத்திருந்தால் அதனை செலுத்தக்கூடிய சக்தி இருந்தால் கட்டாயம் நாங்கள் செலுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக அவ்வாவிடம் நாம் பிரிக்கப்படுவோம் அதே நேரத்தில் உண்மையான தேர்மையான முஸ்லிம்கள் கடைசி உரைக்கும் கடனை செலுத்த முயற்சி செய்தும் கடனை செலுத்த முடியாமற் போனவர்கள் அந்த அதே முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய கடனை மரணத்தின் புலகும் செலுத்தக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ இல்லாத நிலையில் உள்ளவர்கள் அவ்வா தனது கருணையை கொண்டு மர்மையினை அவர்களுக்கு கருணை காட்டுவான் அவ்வாவுடைய மிகப்பெரிய கருணையையும் அருளையும் பெற்று அவனுடைய சுயத்தை மறைக்கத் தயாரான உண்மையான முஸ்லிம்கள் என்ற அனைவரையும் அல்லாஹ் மன்னித்துத் திருவானாக அஃகுபுருல்லாஹி வன்ஸாயிலல் முஃமினீன வல் முஸ்லிமாத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இல்லாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானஹுவ வல்ஹம்துலில்லாஹ் வலா இல்லாஹ இல்லல்லாஹ்